வணக்கம் மார்ச் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புதுடெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தின் பெயர் ஆசாத் கி திவானி இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான உலக திறன் போட்டி பட்டியலில் இந்தியா எண்பதாவது இடத்தை பெற்றுள்ளது 3. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான கண்டுபிடிப்பு பிரிவில் பிரதம மந்திரி குழந்தைகள் விருது பெற்ற தமிழக சிறுவன் அஸ்வத் சூரியநாராயணன் நான்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் நடைபெற்றது 5. ஏரோ என்ற பெயரில் பேலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு இஸ்ரேல் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையிலான உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது இரண்டு தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள அணி எது மூன்று கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை வென்றுள்ள மாநிலம் எது நான்கு ஜனவரி 22 ரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று தமிழகத்தில் முதன் முதலாக மாணவர் காவல் படை தொடங்கப்பட்டுள்ள மாவட்டம் எது 5. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி